தற்பம்க்கியம் நாமவிய ஜத்துபத்தி சதாத்மன அவதாரிய சத்தவசவாக்கிய ஈஷண பூர்வகம் தேஜ பிரகிருஷ்டம் தரிசயதி இந்த வாக்கியத்துல சத்துன்னு ஆரம்பிச்சிருக்கு தைக்கத்தை சொல்லியிருக்கு இந்த சத்துன்னு சொன்னதும் சத்துன்னு சொன்னதும் ஒண்ணுதான் அப்படிங்கறத எப்படி கொண்டு சதைவ சோம்மேதம் அகராசி ஏக்கமே வாக்கியம்ங்கிற வாக்கியம் தனியா இருக்கு அதுக்கப்புறம் பல வாக்கியங்களை கழிச்சு சதைக்ஷத பகுஷா பிரஜா ஏதிங்கிற வாக்கியம் இருக்கு அந்த சதைவ சோம்வேதங்கிற வாக்கியத்துல சொன்ன சத்துண சத்துந்த சப்தத்தினால சொல்லப்பட்ட அர்த்தமும் சதைக்ஷதங்கிற வாக்கியத்துல சத்துங்கர பதத்தினால சொல்லப்படுற அர்த்தமும் ஒன்று எப்படி கண்டுபிடிக்கிறது அது நீங்க சொல்ற ஹேது ஒன்று இல்ல சதைவ சோம்மேதம்ங்கிற வாக்கியத்துல ஐக்ஷதா இல்ல கதை சதங்கிற வாக்கியத்துல சச்சப்தம் இல்ல அந்த வாக்கியத்துல ஐக்ஷாங்கிற ஈக்ஷண சப்தம் இல்ல இந்த வாக்கியத்துல சச்சந்தம் இல்லை அப்ப அவன் என்ன சொல்றான் இந்த பிரதானம் தான் இது வேற வேற ஏதாவது விட்டு விடுவோமே என்ன பண்றது அதுக்காக இந்த வாக்கியத்துடைய அர்த்தத்தை பாரு சச்சந்தம் எதை சொல்றதுன்னு அப்பதான் உனக்கு தெரியல ஆச்சாரியர்கள் காமிக்கிறார் சதைவ சோம்மேத மக்ர ஆசித்துன்னு அந்த வாக்கியத்தில் இதங்கிற சப்தத்தை தான் முதல்ல இருக்கணும் இதம் இதன்னா இப்போ தெரியக்கூடிய இந்த பிரபஞ்சமானதுக்கு முன்னாடி இந்த ஜெகத்தானது இதன்னா இந்த ஜெகத் இந்த ஜெகத்தானது முதல்ல அதாவது உற்பத்தி முன்னாடி என்னவாக இருந்தது இருந்தது இந்த வார்த்தைகளையும் நம்ம வேற மாதிரியே அர்த்தத்தை சொல்லிவிடாது இது சத்தியமாகத்தான் இருந்ததுன்னு அர்த்தம் செய்யக்கூடாது இந்த பிரபஞ்சம் உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி பிரபஞ்சமாக இல்லாமல் சத்தாக இருந்தது சத்தஞ்ச அர்த்தமாக இருந்தது அதாவது இப்ப பண்ணக்கூடிய இந்த நிறைய மண்ணக்கூட வந்து நிறைய கிடக்கவாத சலவாதி பாத்திரங்கள் எல்லாம் நிர்மாணம் பண்றோம் நிர்மாணம் பண்ணினா நாம முதல்ல இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி இது மண்ணாக இருந்ததுங்கிறது பார்க்கறோம் இப்போ எப்படி இருக்குன்னா பலவித பாத்திரங்களாக இருக்கு நாங்கள் இப்படி வாக்கிய பிரயோகம் பண்ணலாம் இப்போது இப்போ பார்க்கறோன்னுங்கிற பாஸ்திரங்கள் இதெல்லாம் நேற்றிக்கு மண்ணாக இருந்தது அதாவது இப்படி இல்லைன்னா இப்படி இல்லை வேறையாக வேற ரூபத்தில் இருந்தது அது அந்த ரூபம் சிம்பித மாதிரி இருக்கு அப்படி பார்க்கும்போது இப்போ தெரியக்கூடிய இந்த பிரபஞ்சம் எல்லாமே உற்பத்தியாகிறதுக்கு முன்னாடி இப்படி இருக்கலை இப்படி இருக்கிற மாதிரி இருக்கலை ஆனால் இதுக்கு பதில் வேற ஒன்று இருந்தது எப்படி இந்த பாத்திரங்கள் இப்படி இருக்கல நேர்த்திக்கி ஆனால் இதுக்கு பதில் மண்ணன்னு ஒன்று இருந்தது இல்லையா ஒரு ஆகா ஒரு உபாதானம் இருந்தது அந்த மாதிரி இந்த சர்வ பிரபஞ்சத்துக்கும் ஒரு உபாதானமாக ஒன்று இருந்தது அதுக்கு சத்துன்னு சேர்க்க ஜெகத்தே சத்துன்னு சொல்லலை ஜெகத் சத்தாக இருந்ததே தவிர ஜகத் சத்தியமாக இருந்ததுன்னு அந்த அர்த்தம் இல்லை அப்படின்னா சத் சத்து வாக்கியம் என்ன அதை பார்க்க வேண்டியிருக்க சாதாரணமா பார்த்தா ஜெகத் சத்து அப்படின்னு சொல்ற மாதிரி தோன்றது அப்படி இல்லை ஜெகத் அதனால தான் உற்பத்திய பூர்வம் சரி இந்த வாக்கிய சி ஜக சத்தியமாக சொல்றது அப்படின்னு சொல்ற மாதிரி சில பேர் வியாசனம் பண்றா அது சரி ஏன் சரி தெரியுமா இந்த வாக்கியத்துல அக்ரேன்னு ஒரு பதம் போடுறது உற்பத்தியாகத்துக்கு முன்னாடி இல்லையா ஜெகத் உற்பத்தியாக சத்தியம்னு சொல்றதா இருந்தா இருக்கிற சமயத்துல சத்தியம்னு சொல்றதா உற்பத்தி முன்னாடி சத்தியம்னு சொல்லணுமா அது இருவருக்கு தானே சத்தியம்னு சொல்லலாம் ஜெகத் சத்தியம்னு உற்பத்திக்கு முன்னாடி சத்தியம் ஆகிடுறதுன்னு சொல்லி என்ன லாபம் உனக்கு அதனால அப்படி அர்த்தம் பண்ணக்காது உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஜெகத் இல்லைதான் ஆனா இந்த ஜெகத்துக்கு பதில் இந்த சத்துங்கிறது ஒன்றுதான் இருந்தது அது ஏகமேவா ஒரு வஸ்து இருந்தது அது சத்திய வஸ்து அப்படின்னு சொல்லு சதாத்மனா அவதாரிய சசைவ பிரகிருத சச்சப்தவாச்சியா இப்ப இதுக்கு மேல சிருஷ்டி சொல்லணும் அப்படி சொல்லும் போது ஏகோ ஒண்ணு இருந்ததுன்னு சொன்னோம் இல்லையா அந்த ஒண்ணு இருந்தது அதத்தான் சத்து ஒண்ணு இருந்த ஒண்ணு சச்சப்த வாக்கிய ஈக்ஷண பூர்வகம் தேஜ பிரகிருதே பிரஷ்டம் தரிசித்து அதுவே ஆலோசனம் பண்ணி சர்வ பிரபஞ்சத்தையும் சிருஷ்டி பண்ணினதாக செய்வது அப்படியானால் எது இருந்ததோ இருந்ததுன்னு சொல்லப்பட்டதோ அதுக்கு ஆலோசனா சக்தி இருக்கு அது கேதனது அதனால கேதனம் தான் ஜெகத்காரணமாக வேதாந்தத்தை சொல்லப்பட்டிருக்கு என்னுடைய பிரதானம் இல்லை அப்படின்னு சொல்ல இந்த உபனிஷத்துல மாத்தணும் இல்லை எந்த உபனிஷத்தை எடுத்தாலும் இதே தரலாம் எல்லா எங்கேயுமே பிரதானத்தை பற்றி பேசல ஒரு அதுல சத்தனை போட்டிருக்கு ஆத்மானம் போட்டிருக்கு பிரந்தானம் போட்டிருக்கு ஆனா அர்த்தம் மாற வேண்டும் தசா ஆத்மாஷத்துவோம் இதுவும் ஜெக விபத்துக்கு முன்னாடி ஆத்மா ஒண்ணுதான் இருந்தது இந்த சத்துனு போட்டா இங்க ஆத்மான போட்டா இது ஒண்ணுதா இருந்தது வேற எதுவுமே இல்லை அந்த ஆத்மா இந்த லோகங்களை சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு அதுக்கப்புறம் சிருஷ்டி பண்ண வேண்டியதாக சொல்றோம் அதனால அந்த ஐதரயத்தில் பிரதானத்தை பிரதீசித்தான் அங்கேயும் தான் அங்கேயும் இதே ஆத்மாவது வேற பிரசமத்தில் பார்த்தோம்னா அங்கேயும் பிரதானமில்லை ஷோடசகலம் புருஷம் பிரஸ்து ச பிராணமதுஜத சஈக்ஷான் சக்கரே சகான் சொன்னா ஏற்கனவே சோடசகல புருஷான்னு ஆரம்பிச்சிருக்கு இந்த உடம்பு சோழ புருஷான குருஷ சத்தியத்தார ஆத்மா இருக்கு அந்த ஆத்மாவை தான் சகான்னு சொல்லி அவர்தான் இது திருஷ்டி பண்ணி சொல்றது ஆக உபநிஷேத்திர எங்கேயும் பிரதானம் ஜகத்காரணம் சொல்ற இல்லை சூத்திர வியாக்கியானம் ஈக்ஷதேகேன்னு கதம் போட்டிருக்காரு ஈக்ஷணாசனு போட்டிருக்கலாம் ஈக்ஷணம் ஈக்ஷதி இது ரெண்டுக்கும் வியாக்கரணப்படி அர்த்த செய்தம் படம் பார்த்தோம்னா ஈக்ஷதி अभी कमीक्षण करनतीवती मत क्रियापदातीत अभी शब्द मना रवती न भूधा भूधात् जल्दी अभी ஈக் இப்போ தாத்து நிர்வேஷி அப்படின்னு கேட்குறோம் அந்த தாத்துவை குறிப்பிடும் போது அதை குறிக்கிறதுக்காகவே அந்த தாத்துவுக்கு மேலே சுருக்குந்திர பிரத்யம் சேர்க்கணும் சேர்த்தா அந்த கிரியாபுரம் மாதிரி ரூபம் இருக்குது ஆனா அது எதை சொல்றது அர்த்தத்தை சொல்லலை சப்தத்தை சொல்றேன் அப்படின்னு வரும் இப்போ ஈக்கதி அப்படின்னா ஈஷ தாத்துன்னு அர்த்தம் இல்லை இப்போ அக்னிஹின்னு சொன்னோம்னா நம்ம அர்த்தத்தை எடுத்துக்கோம் ஆனா அக்னி சப்தத்தை நம்ம எடுக்கணும்னா அக்னி சப்தம் இல்லைன்னா அக்னினு சொன்னால் நமக்கு அர்த்தம் தான் மனசுக்கு ஒரு மலை சப்தத்தை நாம் பிரிக்கணும் ஆனால் ஒரு சப்தம் அப்படிங்கிற பதத்தை சேர்க்கணும் அக்னி சப்தம் அப்படின்னு சொன்னால் அக்னி அக்னி அர்த்தம் இல்லை சப்தத்தை எடுத்துக்கலாம் அது வெறும் அக்னின்னு சொன்னோன்னா நம்ம அர்த்தத்தை எடுத்துக்கிடுவோம் அந்த மாதிரி ஈக்ஷட்டின்னு சொன்னால் அந்த சப்தத்தை எடுத்துக்கணும் வியாகரணப்படி ஆனால் இந்த சூத்திரத்தில் ஈக்ஷட்டிங்கிற சப்தத்தினால தாது நிர்தேசம்னா இது அர்த்த நிர்தேசத்தை தான் ஈக்ஷாத்துவுடைய அர்த்தத்தை தான் இங்க எடுத்துக்கணுமே தவிர ஈக்ஷாத்துவ எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை ஈக்ஷதே ரீதி அதாவது வியாக்கரணத்தை காட்டிலும் இது கொஞ்சம் வித்தியாசப்பட்டிருக்குங்கிறதுனாலதான் ஆச்சாரியால் ஈஷதே ரீதிச்சாத்து அர்த்த நிர்தேஷா அபிப்பிரேதா எஜதேஹே இவத்து ந தாத்து நிர்தேஷா இந்த தாத்துவ எழுதி இருக்காருன்னு இங்க வச்சுக்க வேண்டாம் அர்த்தத்துலதான் இங்க பிராதானம் அப்படி சொன்னதுதானே உங்களுக்கு என்ன லாபம் அவன் கேட்பான் தாத்து நிர்பேசம் உதாரிச்சு எல்லா இடத்துல ஈக்ஷாத்து அந்த இருக்கே ஈக்ஷேகங்கிறதுக்கு வியாக்கரணத்தை அனுசரிக்க ஈக்ஷாத்துன்னு அர்த்தம் சொன்னாலும் கூட உதாரணத்துலதான் சமன்வம் பண்ணிடலாமேன்னு கேட்டா இல்லே அர்த்த நிர்தேசம் பண்ண இத வேற வாக்கியங்களையும் எடுத்துக்க முடியும் அதாவது ஈஷாத்து இல்லை ஆனால் இந்த அர்த்தத்தை சொல்லக்கூடிய பதம் இருக்கக்கூடிய மசவாக்கியங்களையும் இங்கே எடுத்துக்கலாம் அதுக்காக நான் வியானம் பண்ணுறேன் தின எஸ் பர்வ் சர்வீதியமச்சாய்தீன்யஈஸ்வரகராணி வாக்கை உதார்த்தவியமாநாமம ஜாயத்தை அப்படின்னு இரண்டிகர்கள் இருந்து எடுத்து சகல பிரபஞ்சமும் அவருட் தான் உண்டாகி இருக்கு அந்தமாத் அது என்னது கேட்டா எஸ் சர்வஜ் சர்வவித் சர்வஜராவும் சர்வஜான் ஒண்ணு போட்டார் சர்வ வித்ன்னு ஒண்ணு போட்டார் ரெண்டுமே வித்தியாசம் சர்வஜம்னு சொன்னா பொதுவா எல்லாமே தெரிஞ்சவரும் அது மாத்திரம் இல்லை சாமான்யமா எல்லாம் தெரிஞ்சவரன்னு இல்லை ஒவ்வொன்றும் தனித்தனியாக அதனுடைய விசேஷங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்காங்க சர்வதித் இந்த ஒரு ஒரு சின்ன பதார்த்தத்தில இருந்தா இதுக்குன்னு ஒரு விசேஷம் இருக்கும் அந்த விசேஷமெல்லாம் தெரிஞ்சவர் மற்ற இதுக்கு நான் இல்லாமல் இதுக்கு மாத்திரம் இருக்கக்கூடிய விசேஷம் இருக்கு அப்படியும் ஒவ்வொரு பதார்த்தத்தையும் தெரிஞ்ச தெரிஞ்சின்றவர் பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சவர் ஆக ரெண்டு விசேஷமும் அவருக்கு போட்டிருக்காரு அவ்வளவு பெரிய சர்வஜாரணம்னு எப்படி சொல்றது அதனால பிரதானம் இல்லை ஏவமாதிரி நிப்பி இந்த சர்வஜர காரணப்பராணி வாக்கியான सिदा मुझे इेदाणी